ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசி ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சிரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஆச்சாரங்கிற தளபல வரிசையாக தர்மங்களை பார்த்துனு வரோம் ஆச்சாரம்னா கட்டுப்பாடுகள்னு அர்த்தம் அடிப்படையான விஷயம் இந்த ஆச்சாரங்கிறது ஆச்சாரீனம் நப்புனி வேதா அப்படின்னு தேவி பாகவதம் நமக்கு காண்பிக்கிறது ஆச்சாரம் இல்லாமல் நீ எவ்வளோ வேதம் சொல்லியும் ஒன்று அந்த வேதம் காப்பாற்றாது அந்த வேதம் ஒன்று சுத்தி பண்ணாது அப்படின்னு புராணம் சொல்கிறது இதை மனசில் வச்சுன்னு தான் விஷ்ணு சகசிரநாமம் ஆச்சார பிரபவோ தர்மஹா அப்படின்னு காட்டுறது தர்மத்துக்கு அடிப்படையாக என்னென்ன ஆச்சாரம்தான் ஆரம்பம் அப்படி அடிப்படையாக உள்ள ஆச்சாரங்களை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதில் இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆச்சாரம் இருக்கே இந்த கட்டுப்பாடுகள் இது அத்தனை பேருக்கும் உண்டு புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகள்னு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சாமானியமான நியமங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் இப்போது இதை நேரடியாக நமக்கு வேதமே சொல்கிறது तस्तद्द्रत वर्षति नधावेत, अमृत वा आपह अमृतसानई नासु मूत्रपुरुरीशंकुष्ठीवेत्वसन ना स्ना गुह्यो वैशो अग्नि एकनेरणिदा न पुष्कपर्ण निरण्यम वाधतिष्ठे ஏதேரணோய நூர்மஸ்னீத் நோதகாது மோதக்கி பந்தி அகாத்துக்கா ஆகா அப்படின்னு ஆரண் கங்கராக வேதம் நமக்கு காட்டுறது நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறோமே அந்த சூரிய நமஸ்கார பிரச்சனத்தில் தான் இந்த நியமங்கள் சொல்லப்படுறது என்ன சொல்கிறது வேதம் அப்படின்னா வருஷத்தின்னதாவேது மழை பெய்யுற பொழுது மழையெல்லாம் ஓடாதே அப்படின்னு வேதம் சொல்கிறது நாம் வெளியில் போயின்னு இருக்கோம் இப்படி போகிற பொழுது தூரல் போட்டு மழை பெய்யுறதுன்னா உடனே உடம்பு நனைஞ்சு போயிடும் துணி நனைஞ்சு போய்டும்னு ஓடுவோம் ஒதுங்கிறதுக்கு அது மாதிரி ஓடாதே அப்படின்னு வேதம் சொல்கிறது ஓடினால் என்ன ஆகும் அப்படின்னா அமிர்தம் வா ஆபா அமிர்தஸ்யான்தரித்தியை ஓடினால் மேகங்களும் ஓடிப்பிடும் ஏன்னா ஜலத்துக்கு அமிர்தம்னு பேர் ஏன் அமிர்தம்னு பேர் அப்படின்னா ஒவ்வொரு பிராணியும் ஜீவிச்சு இருக்கிறதுக்கு அடிப்படையாக தேவை தண்ணீர் ஜலம் இல்லாமல் எந்த ஒரு பிராணியும் உயிரோடு இருக்க முடியாது அப்படி அடிப்படையாக தேவைப்படுற தீர்த்தத்தை நமக்கு தேவதைகள் மேகம் மூலமாக கொடுக்கற அப்படி கொடுக்கறத நாம் அலட்சியப்படுத்தினதாக ஆயிடுறது ஓடுறதுனால மழை பெய்கிற பொழுது ஓடாது அமிர்த சனந்தரித்தியை உனக்கு ஆயுஷ்காலம் உடைய தீர்த்தம் சமர்தியாக வேணும் ஜல கஷ்டம் இல்லாமல் நம்முடைய தேசம் இருக்கணும்னு நீ நினச்ச ஆனால் மழையில் ஓடாதே அப்படின்னு வேதம் சொல்கிறது இது முதல்ல உள்ள நியமம் நாப்சு மூத்திரபுரிஷங்குரியாது இது அடுத்த நியமம் மலமூத்திர விசர்ஜனம் ஜலத்தில் செய்யாதே மலமூத்திர விசர்ஜனம்னா ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் இவைகளில் இவைகள்லாம் ஜலத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்கிறது காரணம் என்னென்னா ஜலமும் மலமும் சேர்ந்ததானால் அதில் ஒரு கெட்ட வாயு உற்பத்தி ஆகிறது அந்த கெட்ட வாயு ரொம்ப கெடுதலை உண்டு பண்ணக்கூடியது ஆகினால்தான் ஜலமும் மலமும் சேரக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்கிறது அதை நாம் பார்க்கலாம் இப்போது மாட்டு சாணத்தை எடுத்து கரைச்சி ஊற்றினால் ஜலத்தை கரைச்சி ஜலமும் மாட்டு சாணத்தையும் கலந்து ஊற்றினால் அதிலிருந்து ஒரு கேஸ் உற்பத்தி ஆறுது கோபர் கேஸ்ன்னு சொல்றோம் அந்த கேஸ் ரொம்ப கெடுதலை உண்டு பண்ணும் அதையினால்தான் அதை எரிபொருளாக நாம் செலவழிச்சுடுறோம் அதை எரிச்சு முடிச்சுடுறோம் ஏன்னா அதை கெடுதலை உண்டு பண்ணும் மாட்டு சாணத்தையே எடுத்து ஒரு குப்பலா போட்டுட்டே வந்தாலே அதிலிருந்து அந்த கேஸ் உற்பத்தி ஆறுது கெட்ட வாயு மீத்தேன் இப்படி எல்லாம் சொல்கிறோம் கெட்ட வாயு அது ரொம்ப கெடுதலை உண்டு பண்ணக்கூடியது ஆகையினால்தான் அதை எரிச்சுடுறோம் நாம் அப்படி ஜலமும் மலமும் சேரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வேதம் ஜலத்தில் மலமூத்திர விசர்ஜனம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறது நனுஷ்டி அடுத்த நியமம் இது எச்சல் துப்புறது வாயு கொப்பளிக்கிறது இவைகளை ஜலத்தில் செய்யாதே எச்சல் நேரடியாக ஜலத்தில் துப்படாது ஜலத்தில் வாயு கொப்பிலிக்கப்படாது ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவ நதிகளில் ஸ்நானம் பண்ணுற பொழுது நாம் கவனிக்கலாம் அவள் என்ன பண்ணுவானா ஸ்நானம் பண்ணிட்டு வாய் ஸ்நானம் பண்ணுற பொழுது நாலு தடவை வாய் சாஸ்திரம் சொல்கிறது அப்படி நாலு தடவை வாயு கொப்பிலிக்கிற பொழுது நேரடியாக ஜலத்தில் துப்பாமல் இடது கையை வச்சுட்டு இடது கையில் எச் வாய் கொப்பளிப்பாள் அதை பார்க்கலாம் ஏன்னா நேரடியாக ஜலத்தில் துப்பக்கூடாதுங்கிறதுனால இடது கையில் ஜலத்தை துப்புறது ஏன் நேரடியாக துப்பக்கூடாது ஜலத்தில் அப்படின்னா ஜலத்தில் தேவதைகள் வாசம் பண்ணுறான் வருணன் வாசம் பண்ணுறார் தீர்த்தத்தில் அவ்வளவு ஜலமும் சமுத்திரத்தில் தான் போய் சேர்றது அப்படின்னு வேதம் சொல்கிறது சமுத்திரம் வப்ரகினோ மிஸ்வாய்யோ நிமபிகச்சதா அப்படின்னு வேதம் காட்டுறது எந்த ஒரு சொட்டு ஜலம் நாம் கீழே கொட்டினாலும் சமுத்திரத்தை நோக்கி நீ போய் சேருன்னு தான் கொட்டுறோம் தீர்த்தத்தை சமுத்திரம் வரையிலும் போகிறது அந்த தீர்த்தம் சமுத்திரங்கிறது சமுத்திர ராஜான்னு சொல்கிறோம் இங்கே தேவதைகள்லாம் வாசம் பண்ணுறா நமக்கு அத்தியாவசியமான வஸ்துக்கள்லாம் சமுத்திரத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது அவ்வளோ சுத்தமாக உள்ள சமுத்திரத்தை நாம் அசுத்தம் பண்ணக்கூடாது அதேனால தான் சமுத்திர ஜலத்தில் துப்பாதே அப்படின்னு வேதம் சொல்கிறது நவிவசன ஸ்நாயாது மேலும் அடுத்த நியமம் உடம்பில் துணி இல்லாமல் ஸ்நானம் செய்யாதே சொட்டு துணி இல்லாமல் குளிக்கப்படாது எப்ப ஸ்நானம் பண்ணினாலும் ஏதோ ஒரு துணியை கட்டின்னு தான் குளிக்கணும் ஸ்நானம் பண்ணுற பொழுது துணி இல்லாமல் ஸ்நானம் பண்ணப்படாது காரணம் என்னென்னா குஹ்யோ ஏஷோ அக்னி மறைவாக அக்னி வாசம் பண்ணுறார் மறைமுகமாக ஜலத்தில் அதிர்ஷ்ட ரூபேன அக்னி இருக்கார் ஜலத்தில் அந்த அக்னியை நாம் அலட்சியம் பண்ணுறதாக ஆறுதுங்கிறது இன்னும் அக்னி சாபம் வரும் என்ன ஆகும்னா ஏதா அக்னே ரணத்தி நம்மளை எரிச்சுடுவார் அக்னி அப்படி அக்னி நம்மளை எரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு வஸ்திரத்தை கட்டின்று ஸ்நானம் பண்ணு ந புஷ்கர பர்ணா ஏது இது அடுத்த நியமம் எப்பொழுதும் தாமர இலை தங்கம் இவைகளை காலால் மெதிக்கப்படாது எப்பொழுதும் மெதிக்காதே அப்படிங்கிறது ஒன்றும் ரெண்டாவது ஏதா அக்னேரணோகாயா தாமரை இலை தங்கம் இவைகளில் அக்னி வாசம் பண்ணுற அவைகளை அலட்சியப்படுத்தப்படாது காலால் உதைக்கப்படாது காலால் மெதிக்கப்படாது தாமர குளத்தில் தாமரை இலையையோ அல்லது தங்கத்தையோ பார்த்தால் அதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறான்னு தியானம் பண்ணிக்கோ அலட்சியமாக விட்டுடாதே அப்படின்னு வேதம் சொல்கிறது அதேனால தான் நாம் தங்கம் பிரதிகிரகம் பண்ணுற பொழுது தங்கத்தை வாங்கின்றால் அக்னஜே ஹிரண்யம் அப்படின்னு வாங்கிக்கிறது அக்னிக்காக நான் இந்த தங்கத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிக்கிறோம் ஏன்னா அதில் அக்னி வாசம் பண்ணுறாருங்கிறதுனால தான் அப்படி சொல்கிறது மந்திரம் மேல் கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்